அவர்கள் நின்றுச்ச மரத்தின் கட்டை ஒன்று பின் அந்த பேரிச்ச மர கட்டையில் இருந்து சூழ்கொண்ட ஒட்டகத்தின் சப்தத்தை போன்றதை நாங்கள் செவியிட்டோம் நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்கி அதன் மீது தம் கையை வைக்கும் வரை அந்த சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது